வணக்கம் நண்பர்களே நற்றி நீ தர கேக் வேண்டாம் இவ்வளவு நீ பாசமா குடுத்தாலே அது ஒரு பாம்பு குடுக்கிற மாதிரி நான் நம்பவே மாட்டேன் தெரிக்கோம் ஆமாண்டி செஞ்சாலும் தெரியுமே கேக்க கூடு என்னமாமா அடி பாவி வீட்டுக்கு வெள்ளையடிச்சிருந்தாங்க பெயிண்டர்ஸ்க்கு காசு பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கும் போது அதுல கொஞ்சம் பெயிண்ட் பத்து உடனே நான் பணத்தை வெள்ளையாக்குறேன்னா இந்த மாதிரி வெளியே பேசி மாமா உள்ளதா மாமா ஒரு கௌரவமான ஆளு ஓன் கௌரவம் நீ என்னென்ன தெய்வ மகள் சீரியல் கூட முடிஞ்சிடும் போல ஓ ஆடி பாட்டு முடியவே மாட்டேங்கிறேன் காயத்திரியை நீங்க அதாம இதோட ஸ்பெஷலே கவலை இந்த மூணாவது பாட்டு இன்னும் ஒரு மூணு நாலு எபிசோட்ல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுல இருந்து வால்டமோட் சீன்ல இருந்தே வருவான் கவலைப்படாத நம்ம கதைக்கு போவோம் சரி சரி என்ன சொல்லுங்க ஸோ கதையில் வேம் டெய் பீட்டர் என்று என்பவன் ஜேம்ஸ் ஹேரியோட அப்பா அவரோட நண்பர்கள் ஓப்பின் சீரியஸ் எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இருந்து கடைசியில் அவன் தான் வாழ்ட மாதிரி ஜேம்ஸ் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து ஹாரியோட அப்பா அம்மா சாவுக்கு அவன் காரணம் தெரிஞ்சிருக்கு அவனை வந்து ஹேரி கொல்ல வேண்டாம் அவனை வந்து தண்டிக்கிற முறையில் இப்போ நம்ம மினிஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அவங்க தண்டிக்கட்டும்னு சொல்றான் அவனை காப்பாற்றணும்னு நினைச்சதுக்கு அவன் சொல்ற காரணம் அப்பாவா இருந்தாலும் எழுத்துட்டு போறாங்க லூபின் ஹரி நான் சொல்ற கேளு எனக்கு வேற வழி அன்னைக்கு தெரியல வேற வழியே இல்ல வாழ் மோட்டை எல்லா இடத்தையும் அன்னைக்கு எல்லா இடத்தையும் அவன் தான் டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தான் எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமிச்சிட்டு எனக்கு ஒளிக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்ல நான் எனக்குல்ல சுற்றுண்ட நம்ப தோகி நட்பாக உயிர துணியற நண்படு சொல்றேன் ஹாரி குறுக்க வந்து சீரியஸ் அவன போலீஸ்டர் டோப்பட எங்க அப்பா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது ஒருத்தன் உயிருக்கு பயந்து வேற வழி இல்லாம தன்னோட வழக்கமான பதவி என்னத்தால ஒரு தப்பு செஞ்சிட்டான் அதுக்காக அவனை கொலை பண்ற அளவுக்கு எங்க அப்பா போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் நான் உயிரோட விடுறேன் என்னை தவிர எனக்கு உண்மையில துணிய அன்பம் எதுவும் கிடையாது அப்போதும் தவிர சீரியஸ் லூப்பின் ரொம்ப நல்லவங்க அவங்களை கொலகாரங்கள எட்டுறாங்கப்பாதை வெளியே எப்படி இருந்தாங்களா அப்படியே நடந்து வராங்க அவரும் அப்படியே தொங்கிட்டே வர்றாரு அவரையும் மந்திரத்தாழ அப்படியே கட்டி லூப்பின் எடுத்துட்டு வராரு செவரஸ் அப்படியே மயக்கத்துல தலை அப்படியே தொங்கி போயிருக்கு வெளியே வராங்க வானம் மூடி இருக்கு மேகத்தாழ வெளிய வந்து ரெண்டு செகண்ட் நடந்தோடனே ரெண்டு மேகங்கள் விலகிடுச்சு பௌர்ணமி தினம் சந்திரனோட வெளிச்சம் கீழே வந்தது லூப்பினுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவர் உல்ஃபா மாறுவாரு அந்த மாறும்போது அவர் வந்து தூங்குற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஒரு மருந்து தயாரிச்சு அவருக்கு மாச மாசம் கொடுப்பாரு அந்த மருந்து கொடுக்க தான் ஸ்னேப்ஸ் ஓடோடி இங்க வந்தாரு நடந்த குழப்பத்துல அவங்க பழைய காலத்து பகையினால அந்த மருந்து குடிக்க மறந்துட்டாங்க சந்திரனோட ஒழி லூபின் மேல பத்த உடனே அவரோட கழுத்து நீளுது கை கால் எல்லாம் பெருசாகுது நகங்கள்லாம் கூர்மையாகுது ஹாரி கண் முன்னாடியே மாறுறாரு ஹாரி குறைய பாயும் ஓய்வு தப்பு பண்மையை பெண்ணு செய்யுது உடனே லூப்பின் ஹாரிய பார்த்தோட தான் உணவு கிடைச்சிருச்சுன்னு அப்படின்னு பாயறதுக்காக எத்தனைக்கிறாரு உடனே நம்ம உயிர் போச்சு நினைச்சான் ஆனா அந்த சமயத்துல ஆனிமாகி நினைச்ச நேரத்துல மிருகமா மாறக்கூடிய சீரியஸ் ரூபுக்காக தன்னை அனிமாகியா மாத்திக்கிட்டாங்களே மூணு பேர் ஜேம்ஸ் சீரியஸ் அதுல சீரியஸ் இப்ப நாயா மாறி சண்டை போட்டு அது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஹாரி கொன்னு போயில் அய்யோ என்ன நடந்துச்சு கேப்ல இவங்க ரெண்டு சண்டேல ரெண்டவரோட மந்திரோல் அதை எலியில இருந்து மனுஷனை கொஞ்ச கொஞ்சமா எலியா மாற ட்ரை பண்றான் ஹாரி அவன் பிடிக்க போகும்போது அவனை வேம்டை தாக்கிட்டான் தள்ளிப்போ அவன் தள்ளி விட்டு ஹாரியோட பின்பக்கம் பின்மண்டை இடிபட கீழே விழுறான் வேம் எலியா மாறி லூப்பின் சீரியஸ் இன்னொரு பக்கம் சண்டை போட்டு காட்டுக்குள்ள போக வேம்டையில் இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள எலியா மாதிரி ஓடிட்டான் ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் மயக்கம் பட்டு விழுந்தவன் கீழே விழுந்தான் அதிர்ச்சியில எந்திரிச்சு என்னாச்சு நாய் சவுண்ட் போடுது எந்த நாய் பயத்துல ஏதோ கத்துது என்னாச்சு லூபின் என்னாச்சு நாயே அப்படி கத்துதுன்னு பாக்குறதுக்கு ஒரு சீரியஸ்க்கு அடிபட்டு சீரியஸ் கத்திட்டு ஹெர்மியானி ரான் மூணு பேர் போறாங்க ஸ்னேர்ஸ் அங்க அப்படியே மயக்கம் போட்டே இருக்காரு அங்க பார்த்தா வழக்கத்தோட குளிர் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு என்னன்னு பார்த்தா நாய சுத்தி டிமன்டஸ் வந்துட்டு இருக்காங்க லூபின் எங்க போறாருன்னு தெரியல அந்த டிமன்டஸ் வந்து சுத்தி இருக்கிறவங்களோட மகிழ்ச்சிய உறிஞ்சி அப்படியே ஆன்மா உரிகிறவங்கன்னு ஹாரிக்கு தெரியும் அவங்களை சீக்கிரம் முடியல ஹர்மியானி ராணு எல்லாரும் சேர்ந்து மந்திரத்தை சொல்ல ட்ரை பண்றாங்க முடியல ஹாரி கஷ்டப்பட்டு அப்படின்னு சொன்னேன் வருல்லான பேட்டர்னஸ் வரல நிழல் டிமன்டஸ் தெரிஞ்சிருக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி இவன் தான் யாருக்கும் எதிர்க்கிற சக்தி இல்லன்னு புரிஞ்சிருச்சு போல ஹாரிய பஸ்ட் தாக்கி அழிச்சுட்டு அவனை கொண்ணுரலான்னு ஹேரி சுத்தி எல்லா டிமன்டஸும் வருது இல்ல ஹேரிக்கு முன்னாடி இருக்கிற மிஸ்ட் மாதிரி ஒரு பக மாதிரிதான் நிக்குது அந்த பேட்டர்ஸ் அவனை காக்குற பேட்டர்ஸ் அதனால ஒன்றுமே செய்ய முடியல அவங்ககிட்ட இருக்க சக்தியெல்லாம் கொஞ்சமாக இழக்குது அவன் ஏதாவது மகிழ்ச்சியான நினைவுகள் யோசிச்சு வச்சு பார்க்கறான் அவனால முடியல திரும்ப நின்று அவனால அதுக்கு சொல்ல முடியல அந்த மிஸ்டர் மீரி தாண்டி டிமண்டஸோட ஒரு கை உள்ள வருது அதை தாண்டி அதோட உடம்பு உள்ள வருது தன்னோட தலையை மூடி இருக்கிற துணியை எடுக்குது தன்னோட வாயை கொண்டு ஹேரிக்கு ஃபைனல் கிஸ் கொடுக்க வருது அப்ப தூருக்கு ஏதோ ஒரு பேட்டர் யாரோ ஒருத்தங்க சொல்ற மாதிரி குரல் கேக்குது அந்த குரல் இருக்கிற முகத்தை பாக்க முடியல ஹாரியால அந்த குரல் வந்த ஓடி வருது அந்த பேட்டர் அவனால நம்பவே முடியல இது இருக்க எல்லா டிமண்டஸ் அடிச்சு விரட்டிடுச்சு மயக்கம் போட்ட ஆரி எந்திரிச்சு பாக்கறான் எங்கயோ ஒரு கட்டுல படுத்துருக்கான் தூரத்துல இருந்து குரல் கேக்குது அவன் தான் ஹாரி பாட்டுற மயக்கி தான் நல்லவன் நிரூபிக்கிற மாதிரி அவன் மூளை ஏதோ மைண்ட் வாஷ் பண்ணி ஹாரிய கொல்ல பார்த்தான் நான் தான் காப்பாத்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது யார்ட்டு பேசுறான்னு பார்த்தா அடுத்தது மினிஸ்டர் பேசுறாரு ஹாரி சுத்தி இருக்கடத்த பாக்குறான் அவன் ஹாஸ்பிட்டல் விங்கில படுத்திருக்கான் பக்கத்துல ஹெர்மியானி படுத்திருக்கா ரான் கால் வடிஞ்சவன் அடைய படுத்திருக்கிறான் ஒ புரியல அப்ப ஸ்னேப்ஸ் எந்திரிச்சிட்டாரு ஆனா இல்லாத சொல்றாரு அதை நம்புற மாதிரி பேசுறாரு சரி என்ன செய்யறது பெரிய பெரிய மந்திரக்காரங்களே சீரியஸால ஏமாற்றப்பட்டிருக்காங்க என்ன செய்யறது அதனால ஹாரி ஏமாந்துட்டான் ஊட்டலாம் ஹாரி கடுப்பா எழுந்திரிக்கலாம் இல்ல அப்படின்னு கத்து மினிஸ்டர் ஃபட்ஜும் உள்ள வராங்க என்னோட மந்திரம் ஏமாத்திட்டோம் அய்யோட்டை தப்பிச்சு போயிட்டானே டிரிலான உண்மையா தலை சுத்துது அவனால எந்த பதிலும் சொல்லவும் இல்ல இல்ல ப்ரொஃபஸர் நான் சொல்றதை நம்புங்க பிளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் நிரூபிக்கிறேன் கோவமா சொல்ற அப்ப ப்ரொஃபஸர் டம்பிள்டர் பின்னாடி வராரு போறங்க ப்ரொஃபசர் டம்பிள்டர் நீங்க சொல்ல சொல்ல நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆளுங்களை சேர்க்காதிங்க சொன்னேன் முதலூப்பின் பாயில் சேர்த்தீங்க அவன் ஆரிய கடிக்க வந்திருக்கான் சீரியஸ் பிளாக்கை ஹாரியை கொல்ல வந்திருக்கோம் நான் நல்லவேளை கடைசி செகண்ட்ல காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் தாழ்வு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஹாரியவங்க மயக்கி போட்டு இருந்து மயக்கத்துலேயே இருந்திருந்தோம்னா எல்லாரும் அடிச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சிவராஜ் சொல்லுனே டம்புள் டஸ் வெரி குட் சிவராஜ் நான் இவங்க மூணு பேர்கிட்டையும் தனியாக பேசணும் அப்படின்னு டம்புள் டஸ் சொல்றாரு என்ன சொல்றீங்க டம்புல் ட்ரான் சொல்ற நம்பளையோ இல்லை சிவராஜ் நிச்சயமா நீ சொல்ற நான் நம்புகிறேன் ஆனா எனக்கு இவங்க மூணு பேர் கூட தனியாக பேசணும் ஒன்று அங்கே டாக்டர் பாம்ஃப்ரி ஓடி வராங்க என்னது அந்நியாயமா இருக்கு மூணு பேர் ரெஸ்ட் எடுக்கணும் எவ்வளோ அடிபட்டுருக்காங்க வந்து வந்து பேசி பேசி பண்ணீங்க கவலைப்படாத பாம்ஃப்ரி நான் கொண்ட பேசிட்டு நான் போயிடுறேன் சௌரஸ் கொஞ்சம் வெளியேறுங்க நீங்கள் வேற வேலை இருக்கல பாருங்க ஆமா ஆமா கைதோன சூரியஸ் அவனையும் கொல்லணும் இன்னும் சில கைதிகளெல்லாம் கதவை உடனே அருமையான உங்களுக்கு எதுவும் புரியாது சீரியஸ் ரொம்ப நல்லவன் நான் எல்லாம் சொல்றேன் விளக்கமாக சொல்றேன் சீரியஸ் ரொம்ப நல்லவன் அவன் வந்து ஹேரியை காப்பாற்றதான் வந்தான் அவன் வந்து இந்த வேம் டெய்லியல் தான் ரொம்ப கட்டவன் பீட்டர் பெடிகுருன்ற பேர்ல இருக்கவன் செத்த மாதிரி நடிச்சு சீரியஸ் மேலே பழைய போட்டு தப்பிச்சு போயிட்டான் சீரியஸ் இவளால ஜெயிலிருந்தது எதுவுமே கரெக்ட் இல்லை எல்லாமே தப்பு பொறுமையாரு ஹாரி ஹர்மியானி பொறுமையாரு ஒரு பதிமூணு வயசு சிறுவர் சிறுமியார் சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு எந்த ஆதாரமும் நீங்க சொல்றத நியாயப்படுத்துறதுக்கு இல்ல புரிஞ்சிக்கோ ப்ரொஃபசர் நீங்களாவது ஹாரி ஆனா என்ன செய்யறது மற்றவங்கள நம்பணுமே ஹர்மியானி இதெல்லாம் மாத்திர சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு குறிப்பா நேரத்தின் கையில தான் இருக்கு மூன்றே மூன்று திருப்பங்கள் இது அனைத்தையும் சரி செய்யும் அப்படின்னு ஹர்மியானியோட பாக்கெட்டை காட்டி கையை வச்சு சுட்டி காட்டி சொல்றாரு ஹெர்மியானி நான் இப்ப இந்த கதவை தொடர்ந்து மூடி வெளியே போவேன் அஞ்சு நிமிஷத்துல வந்து நான் துறப்பேன் அதுக்குள்ள இத சரி செய்யற சக்தி ஓங்கிட்டதான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ மூன்றே மூன்று திருப்பங்கள் ஹாரி நீ நினைச்சா ஒரு உயிர் சீரியஸ் மட்டும் இல்ல இன்னொரு ஒரு அப்பாவி உயிரையும் நீ காப்பாத்த முடியும் முயற்சி பண்ணன்னா நீ கண்டிப்பா ஜெய்ப்பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஹர்மியா அன்னைக்கு அது என்னது மூன்று திருப்பங்கள் அவ பாக்கெட்ல அப்படி என்ன இருக்கு இவ்வளவு நாள் அவ கிளாஸ் பல கிளாஸ் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணுமா தொடரும்